நச்சினையின் நேசமிகு நேயர்களுக்கு காரைப்புரட்சி மணியின் கனிவான வணக்கம் இப்போது இடம்பெறும் நிகழ்ச்சி நச்சினையின் நேர்முகம் இன்று நேர்முகத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சார்கோவில் வண்டிப்பேட்டையை சேர்ந்த உதயா என்கிற மாரிபுத்து அவர்கள் புகைப்பட கலைஞராகவும் குறும்பட நடிகராகவும் வளம் வந்து கொண்டிருக்கும் ஐயா உதயா என்கிற மாரிபுத்து அவர்களை சந்திப்பதில் நற்றினை வானொலி பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறது ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் நீங்க புகைப்பட கலைஞராகவும் குறும்பட நடிகராகவும் இருக்கீங்க இந்த புகைப்பட கலைய எந்த வயதுல எங்க பார்த்துக்கிட்டீங்கய்யா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க வணக்கையா வணக்கையா நினைக்கலயா அதாவது என்ன என்னுடைய மூன்று வயசுல இருக்கிறப்ப என்னுடைய தந்தை அதுக்கரவிடம் என்னோட தாய் அவங்கதான் என்ன இன்று இரண்டு வயசு வரைக்குமே அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்தவங்க சரி அப்படி உள்ள சூழலில் வந்து மூன்று வயசுல சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் சீக்கடைகள்ல தேநீர் நிலையங்கள்லாம் பணியாற்றிட்டு இருந்தா அப்படி உள்ள காலகட்டங்கள்ல தான் பரணி ஸ்டுடியோ அப்படின்றது போய் நான் வந்து என்னுடைய பணி அங்கதான் போய் தொடர்ந்தேன் என்ன ஊருங்க அந்த பரணி ஸ்டுடியோ நாச்சியார் கோவில் ஸ்டுடியோ அப்படிங்கறது சரி அங்க நான் இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னுடைய பணியை வந்து புகைப்பட கலைஞர பணியை வந்து நான் தொடங்குறேன் உங்க அகவை அதாவது வயது என்ன இருக்கும் என்னோட வயசு வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு இருக்குமூணு வயசு இருக்கும் போது நான் அந்த பணியில போய் ஜாயின் ஆனா அங்க இருந்துதான் இப்ப இந்த அளவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அந்த இப்போதிக்கி அந்த அண்ணன் என்னுடைய ஓனருக்கு வந்து நான் உன்னுடைய நன்றி எதிர்த்து கடமை சிறு வயதிலேயே நீங்க அந்த தொழில அந்த புகைப்பட கடையில நீங்க சேர்ந்துட்டீங்க தொடர்ந்து முழு நேரமாயா பள்ளி சொரங்களை முதன் முதல்ல தனியா அந்த புகைப்பட கருவியை எடுத்துக்கிட்டு எந்த எடுத்த அங்க நடந்த அனுபவங்கள் இருந்தா கொஞ்சம் எங்களோட பயிர்ந்துருங்களா கண்டிப்பா அதாவது அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரோல் கேமராயா அதாவது ஒரு ரோல் கேமராவுக்கு முப்பத்தாறு படங்கள் தான் எடுக்கலாம் ஆமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கேமரா அப்படி இருக்கு அப்ப வந்து அந்த முப்பத்தாறு படங்களும் போட்டோகிராப் பண்ணி அந்த டைமிங் வச்சு ரோல் கேமராவில அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கணும் அத வந்து டெவலப்பிங் பண்ணணும் டெவலப்பிங் பண்ணாதான் அதுல வந்து அந்த பொய்யப்படம் உளுந்துருக்கா உளுவுலியாங்கறதே நம்ம அப்படி உள்ள சூழல்ல வந்து நான் முத முத எடுத்தது வந்து பிறந்தநாள் விழாயா பிறந்தநாள் விழாவை முத முதலுக்கு எடுக்கணும் அப்படிதான் சொல்லி அனுப்பிவிட்டாங்க போய் எடுத்துட்டு வந்தேன் எடுத்துட்டு பண்ணாதான் தெரியும் அப்படின்ற ஒரு படங்களே விழுந்துருந்து அதுதான் என்னுடைய முதல் அனுபவம் முதல் வாய்ப்பு அந்த இதுல வந்து யா சந்தோஷமான நிகழ்வு சரிங்க அப்புறம் படிப்படியா வந்து நீங்க ஆரம்பிச்சீங்க ஏன்னா கேமராவுக்கும் அதாவது படம் எடுக்கிற போட்டோ கேமராவுக்கும் இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க எப்ப அந்த கேமரா அந்த கேமராக்கள் போகும்போது அதாவது எடுத்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அப்ப இடையில குடுப்பாங்க அதுல நம்ம எடுத்து கத்துக்கிறது கத்துக்கிறதுக்கு அப்புறம் டிஜிட்டல் கேமரா போட்டாங்க வீடியோ கேமரா வந்து எம்டி அப்படின்னு ஒண்ணு மாத்தினாங்க அதாவது அந்த பெரிய கேசட் போய் சின்ன கேசட் போட்டு எடுக்கிற ஒரு விசரா அந்த கேமரா வந்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலுல நம்ம பாபநாஸ்டம் அருகே வந்து ஒரு பெரிய கும்பாபிஷேகம் அந்த கும்பாபிஷேகம் முதல் முதல்ல தூக்கி எடுத்தது வந்து அந்த கும்பாபிஷேக ஆ சரிங்கய்யா சரிங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க ரொம்ப பிடிச்ச பாடல்னா இப்ப நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப தொழில் உலக ரொம்ப ஒரு சோகத்தை சந்திக்கிறோம்னா அந்த பாட்டு கேட்பேன் அதாவது மறுபடியும் படம் கேடு திரைப்படத்தினுடைய பாடல் வந்து எல்லோருக்கும் நல்ல காலம் உண்டு நேரம் உண்டு வாழ்வில் அப்படின்ற பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குங்கயா திறப்பாட பாடல் தான் திறப்பாட பாடல் எல்லோருக்கும் நல்ல காலம் உண்டு நேரம் உண்டு வாழ் எல்லாருக்கும் நல்ல மாற்றம் உண்டு ஏற முண்டு உலகிலே வீணாக்களு கனாக்களு உன்னால் வரும் கைகூடியிடும் போராட்டமே நாளை என்றோ நாளை நம்புங்கள் எல்லோருக்கும் நல்ல காலம் உண்டு நேரம் உண்டு வாழ்விதே எல்லாருக்கும் நல்ல மாற்றமுண்டு ஏறமுண்டு உலகிலே த்தை தாண்டிக்கும் தேவைகள் ஜளவில்லாத ஆசைகள் ஒன்றாயிரத்தை தாண்டி நின்றுக்கும் தேவைகள் நினை நெய்வது நடபடப்பது வன் முடிப்பது அவன் வல்லம் தெய்வம் என்ற ஒன்றை நம்புங்கள் எல்லோருக்கும் நல்ல காலம் நேரம் வாழிலே இல்லாருக்கும் நல்ல மாற்றம் உண்டு ஏற உலகிலே எல்லோருக்கும் நல்ல காலம் நேரம் உண்டு வாழிறே எல்லாருக்கும் நல்ல மாற்றமுண்டு ஏறமுண்டு உலகிறே ய்யா புகைப்பட கலைஞரா இருந்த நீங்க நடிக்கணும் எங்க ஊர்ல நாச்சியார் கோவில்ல பாலகிருஷ்ணா டிராகிஸ்ன்னு ஒண்ணு இருக்குங்க அதுல வந்து எப்படின்னா எங்க குடும்பம் சார்ந்து நாங்க எல்லாம் போகும்போது ஆனா எல்லாரும் உள்ள விட்டுருவாங்க என்ன விட மாட்டாங்க இடத்துல நாச்சியார் கோவில்ல பாலகிருஷ்ணா டிராகிஸ் அதுல வந்து என்ன உள்ள விட மாட்டாங்க என்ன கேட்டீங்கன்னா ரஜினிஸ்டார் ஆர்வங்கள் விஷயத்துல நம்ம பெரிய லெவல்ல பெரிய ஹீரோ ஆகணும் பெரிய விஷயங்கள்லாம் ஆகியோம் ஏதோ ஒரு சின்ன அந்த இரண்டரை மணி நேரம் சினிமாவில் ஒரு பத்து நிமிஷம் ரொம்ப குழந்தையிலேயே வாய்ப்பம்பத்திலே எப்படி இந்த புகைப்பட கலையை வந்து கத்துக்கணும் போனீங்களோ அதே மாதிரியே நடிப்பு திறமையின் மீது உங்க அந்த ஆர்வம் இருந்து இருக்கிறது நீங்க சொல்றத பாத்தீங்க ஆமாங்க ஆமாங்க அப்படி நீங்க இருந்த நீங்க எப்போ நீங்க இந்த குடும்படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சுங்க குடும்படங்கள்ல நடிக்கிறதுக்கு முன்னாடி படிச்ச காலத்திலிருந்து இசை நிகழ்ச்சிகள் இசை நிகழ்ச்சிகள் இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் போவேன் அதுலாம் போனது அதுக்கப்புறம் ஸ்கூல்ல பண்ண புரோகிராம் அதுக்கப்புறம் இதெல்லாம் தான் நம்மள என்ன வந்து ஒரு நடிகரா ஒரு இதுவாரிச்சுயா அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு ஐந்து ஆறு சில குறும்படங்கள் நடிச்சிருக்கா பாராட்டக்கூடிய விஷயங்கள் ஒரு டெலிபிலிம் ரெடி பண்ணே முக்காமடம் தொலைக்காட்சி படம் அதுதான் என்னென்ன பாத்திரத்துல நடிச்சிருக்கீங்க இப்ப வந்து நீங்க சொல்றீங்க நிறைய குறும்படங்கள்ல நடிச்சிருக்காங்க பாத்திரத்தில் நடிச்சிருக்கீங்க இப்ப வந்து யா சிசு அப்படின்னு ஒரு ஒரு குழந்தை சப்ஜெக்டுக்கான ஒரு சிசு யா ஐம்படம் ஒரு மாற்றுத்தின திறனாளியா நான் நடிச்சிருக்கேன் மாற்றுத்திறனாளியா எப்படின்னா ஒரு மனைவி அந்த மாற்றுத்திறனாளிய நேசித்து கல்யாணம் பண்ண ஒரு பொருள் குழந்தையும் பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழலுக்கு செல்லப்படுகிறது அந்த மனைவியின் குழந்தையும் பிரிஞ்சு தவிச்சு வாழ்ற ஒரு கதாபாத்திரமா ஒண்ணு பண்ணிருக்கையா அது ஒண்ணு பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் ரோசக்காரன் அப்படிங்கறத அந்த டெலிஃபிலிம்ஸ் அது ரோசக்காரன் அந்த நேம்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு இப்ப உள்ள சூழலுக்கு இந்த அடிதடி வென்றது குத்துறது இது மாதிரியான நிகழ்வு எல்லாம் வந்து கூடாது அப்படிங்கறதுக்காக எடுத்த படம் ஒவ்வொரு மனிதரும் அறவழியில் செல்லு அப்பதான் சாதிக்கலாம் ஒற்றுமையா வாழலாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு கதை அம்சம் கொண்ட ஒரு கதை அதான கதையாங்கய்யா நிறைய குறிப்படங்கள் ஒரு அஞ்சு ஆறு குறுப்படங்கள் அதுக்கப்புறம் பண்ணிட்டு இருந்தோம் அதுல வித்தியாச ரோல்கள் வித்தியாசமான கதைகள்லாம் இது பண்ணி அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ரெடி சூழ்நிலைகள்ல இருக்குங்க அது முடிஞ்சிருச்சு ஐந்து ஆறு காலம்போக்குல நிச்சமாளுக்கு விஷயம் சரிங்க நீங்க நீண்ட ஆண்டுகளாக அந்த புகைப்பட கலைஞரா இருக்கீங்க ஆரம்பத்துல நீங்க பார்த்த அந்த தொழிலுக்கும் இப்போது உள்ளதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்க புகைப்பட கலை புகைப்பட கலையில வந்து வித்தியாசம் இப்ப டிஜிட்டல் கேமரா மாயமா ஆயிடுக்கு செல்போன்லாம் செல்போன்ல கேமரா வந்துருச்சு இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் செல்போன்ல வீடியோ எடுத்துக்கிறாங்க செல்போன்ல போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க நம்ம லேப்ல போய் பிரிண்டும் போட்டுக்கிறாங்க சூழலுக்கெல்லாம் இருக்கு அதெல்லாம் தாண்டி தொழில் இன்னை வரைக்கும் இன்னமும் வந்து இதுக்கு மவுஸ் குறையாம இருக்கா இப்ப தனியா கடை வச்சிருக்கீங்களா இல்லையா நான் வீட்டுல இருந்து தாய் பண்ணிட்டு வந்து பண்றேன் அதுல இருந்து பிரிந்து ஆண்டுகள் ஆகுது நிகழ்ச்சிக்கெல்லாம் நீங்க அந்த நிகழ்ச்சியை எடுக்கிறீங்க ஒரு நிகழ்ச்சியை எடுக்கிறீங்க அதோட சேர்ந்தும் அந்த குறுபடங்கள்ல தன்னுடைய நடிப்பு திறமையிட்டு இருக்கீங்க மற்ற வேலைப்பாடுகளும் ஒர்க்கிங் வீடியோ எல்லாமே வந்து நம்மளுடைய சுற்றுலா உள்ள நண்பர்கள் நம்மளுடைய சகோதரர்கள் மூலமா எல்லா பங்கும் ஓரளவுக்கு ய்யா இந்த நேரத்தில் அந்த நண்பர்கள் சகோதரர்கள் நன்றிய தெரிவிச்சிருக்கா ரொம்ப புகைப்பட தொழில் எப்படி போயிட்டு இருக்கீங்க நிறைய பேர்லேயே படம் எடுத்துட்டு மாதிரி ஆய்வுக்கூடத்துல போய் போட்டு அவங்க படம்ல போறாங்க அப்படி இருக்கும்போது தொழில் எதுவும் வந்து முன்னாடியே விட கொஞ்சம் பாதிப்பு ஏதாவது இருக்குங்களா அதுக்காக கேட்கலாம் இல்லங்கய்யா இல்லங்கய்யா அப்படியெல்லாம் பாதிப்பு எல்லாம் இருந்தே கிடையாது ஒண்ணா அதான் எல்லாருமே எடுத்துடலாம் அமைக்கப்படுற விதம் எப்படி அமைக்கிறது எப்படி சிறப்பு பல கோடங்கள்ல சிறப்பா அமைக்கப்படுற விதம் இருக்கு அது ஒவ்வொரு கோடம் இருந்திருக்கு கொஞ்சம் அதிகமா அதாவது இருந்த டெக்னாலஜியோட டெக்னாலஜிகள் வந்து அதிகமா விஞான வளர்ச்சி அதிகரிக்கிற ஒரு சில இதெல்லாம் பார்த்த நிகழ்ச்சி எல்லாம் பார்க்கும் போது தான்ற அளவுக்கு அந்த இதெல்லாம் இருக்கு எடிட்டிங் நிகழ்ச்சிகள் பாடல் காட்சிகள் அந்த மணமகன் மணமகள் வர்ற காட்சிகள் சிறப்பா இருக்கு ஆமாங்க ஆமாங்கயா இப்ப எல்லாமே வந்து அதெல்லாம் வந்தீங்கயா ஒரு பொருளாதாரம் ஒவ்வொரு பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரியான விருப்பத்துக்கு யாராருக்கு என்ன முடியுமா அதுக்கு தகுந்த மாதிரி ஆமாங்கயா சரிங்க இப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆசை இருக்குங்கய்யா அதாவது எந்த இடத்துல இருந்தாலும் அடுத்தது எதையாவது சாதிக்குதுங்கிற ஒரு இயக்கம் அப்படி நீங்க எதை சாதிக்கு சாதிக்கணும் நடிகர் ஆகணும் வரைக்கும் ஏன்னா போராடாம தோக்கிறதை விட போராடி தோக்கிறது வந்து சந்தோஷம் தானே பெரிய பெரிய விஷயம் பெரிய விஷயம் அதனால அந்த போராட்டங்கள் இருக்கும் அதுக்கான கால சூழலைகள் என்னைக்கு கை கொடுக்குதுன்னு தெரியல எல்லாம் ஆண்டவன் கையில தான் இருக்கு பயணிச்சுக்கிட்டே இருக்குயா போராடி இருந்தாலும் நாளைக்கு நிச்சயமா கிடைக்கும் உங்கள் ஆசைகள் விரைவில் நிறைவேற உங்க ஊரோட செல்வையும் கொஞ்சம் சொல்லுங்க அதாவது அதாவது யா்யில் வண்டிப்பேட்டை வண்டிப்பேட்டை தொலைபேசி எண் வந்து இதுவரையில நாங்க கேட்ட கேள்விக்கு சிறப்பாகவும் தெளிவாகவும் பதிலளித்த வானொலியின் சார்பில் நன்றி கலந்த வணக்கம் இந்த வாய்ப்பு அந்த நற்றினை வானிலை வைக்க நான் மிகப்பெரிய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் யார் நன்றி நன்றி